ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் செய்யவேண்டியதான பிதற்களைஉத்தேசித்து தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்துன்னு வரோம் அதில் தற்பொழுது வியதீபாத புண்ணியகாலத்துடைய பெருமையை பார்த்துன்னு வரோம் வராக புராணத்திலிருந்து அந்த வராக புராணத்தில் ஒரு சரித்திரத்தை காண்பிச்சு வியாசாச்சாரியால் மேற்கொண்டு சொல்கிறார் சூரியனும் சந்திரனுமாக எதிரே ஆவிர் அந்த புருஷனை பார்த்து பேசினா பசியோடு நிற்கிறார் அந்த புருஷன் எதையாவது இப்போ கிடைக்கிறத வாங்கி சாப்பிடணும்னு அப்படி நிற்கக்கூடியதான புருஷனை பார்த்து சூரியனும் சந்திரனுமாக பேசினா கோபதம்னோ விவிதாத் அதிபாத்தூத் வதீபாத்தோ நாம புவி பிஷியடைய இருவருடைய கோபத்தினாலே நீ ஆவிர்ச்சுட்டே நீ ஒரு யோகமாக நீ இருக்கணும் வதீபாத்தம் என்ற பெயரிடுறோம் சர்வதேச யோகா பதிஸ்துவம் பவிதா சதா தேஷா மத்தியே புண்ணியதமாக பவிஷியசி நசம்சயா நீ வெதீபாத்தம் என்கிற பெயரோடு கூட காலதெய்வமாக நீ இருக்கணும் என்கிற யோகமாக நீ இருந்து அனைத்து யோகங்களுக்கும் ராஜாவாக நீ இருக்கணும் இருக்கப்போறே மேலும் ஒன்று அந்த காலத்தில் அனைவரும் செய்யக்கூடியதான ஸ்நானமாகட்டும் ஜபமாகட்டும் தர்ப்பணமாகட்டும் அது உன் மூலமாக பித்தர்களுக்கு கிடைக்கட்டும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதான பலனும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் தேவதைகளுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி தேஷா மத்தியே புண்ணியதமாக பவிஷியசி நசம்சயா எஸ்ன் காலே ததுபத்தி கல்யாணம் நாரத் ஸ்நனதான கத்தஞ்சைவ அக்ஷயம் பவேத் உன்னுடைய காலமான வதீபாத்த புண்ண காலத்தில் உன்னையே அனைவரும் நினச்சிருக்கணும் உன்னை மாத்திரம் உத்தேசித்து அனைவரும் அன்றைய தினம் கர்மாக்களை செய்யணும் என்பதனாலே அந்த வியபாத்தோகத்தில் முகூர்த்தம் செய்யும்படியாக வேண்டாம் அந்த விதிபாத்த புண்ணிய காலத்தில் கல்யாணமோ உபநயனம் போன்ற சுபகாரியங்களை தவிர்த்து உன்னையே அனைவரும் நினைத்து அன்றைக்கு ஜபஹோமங்கள் செய்யும்படியாக ஆகட்டும் இதுதாபியம் வரோ தத்திரோகராட் திரிஷுலோக்கேஷு விக்காத்தியஃபலப்பிரதா அப்படி சொன்னதிலிருந்து ஆரம்பித்து நாம் இருக்கக்கூடியதான இந்த பூலோகம் மாத்திரமில்லை பதினான்கு லோகங்களிலும் இந்த வெத்திபாத்த புண்ணிய காலத்தை அனைவரும் பயன்படுத்தி கொண்டார் அனைத்து லோகங்களிலும் இந்த வெத்திபாத புண்ணிய காலத்தில் அவரவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது என்று அனைவரும் செய்ய ஆரம்பித்தார் வெதீபாத மகாவீர திரைலோக்கிய வியாபகப்பிரபோ தொய்ராப் நரேக்கிச்சி தாத்தவ் ஷுபகாங்கி துஜித்தோ நோச்சேத் கோபோ நாம் மேலும் சூரியர் சந்திரர்கள் இந்த வதீபாத்த புணியகாலத்தில் உன்னை மாற்றமுதேஷித்து அதாவது வதீபுணியால மாற்றமுசித்து அனைவரும் தேவக்காரியங்களையோ பித்திருக்காரியங்களையோ செய்வார்கள் திருப்தியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்கக்கூடியதான பலனை கொடு யார் இந்த வெதிபாத புண்ணிய காலத்தை நினைவுலேயே வச்சுக்கலையோ அல்லது தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கார்களோ நோச்சேத் கோப்போ நிபா நிபாத்தியதாம் அவர்களிடத்திலே உன்னுடைய பசியினால் வந்த கோபத்தை அவர்களிடத்திலே கொடு உன்னுடைய கோபத்தை அவர்களிடத்திலே கொடு குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படும் தகராறுகள் ஏற்படும் உன்னுடைய கோபம் அவர்களுக்கு வேலை செய்யும் இந்த கோபத்தை நீ வச்சுக்க கூடாது அதை அவர்களிடத்திலே கொடுத்துடு அப்படின்னு சூரிய சந்திரர்கள் சொல்ல அந்த வெதிபாத்தன்னு சொன்னார் நமோவாம் பிதரோமேஸ்து க்ரோத பாத்திய பாஜனம் தத்தோ மதுனா பிரசாத கிரியதாம்மமா உங்கள் இருவர்கள் நாளில்தான் நான் இங்கு ஆவிர் பவிச்சிருக்கேன் நான் தெரிஞ்சின்றேன் எனக்கு இந்த அளவுக்கு அனுகிரகம் செய்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் உங்களுடைய பிரசாதம் எனக்கு எப்பொழுதும் வேணும் அனுகிரகம் வேணும் ஆசீர்வாதமானது எனக்கு வேணும் அப்படின்னு விதிபாத்தன் சொல்ல சானதா ஸ்நானதான ஜபப்போஹோமபூர்வகம் எமுதிரஜேது தச புண்ணியமிஹதே பிரசாதத அனந்தமஸ்து சுத்தவைபவர்ணவே இந்த எங்களுடைய அனுகிரகம் உனக்கு எப்பொழுதும் உண்டோ இந்த வியதீபாத புண்ணியகாலத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடியதான ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் பித்காரியம் இது அனைத்தும் உன்னையே சாரும் அவர்கள் என்னென்னெல்லாம் விரும்புகிறார்களோ அதை நீ அவர்களுக்கு கொடுக்கணும் தர்ப்பணம் செய்பவர்கள் அன்றைய தினம் பிதிருதர்ப்பணம் செய்யணும் ஜீவத் பித்திருக்கனாக இருந்தால் தயார் தகப்பனார்கள் ஜீவிச்சிருந்தால் அவர்களால் முடிஞ்ச ஜபஹோமம் பூஜைகளை செய்யணும் நான் இதற்கேன்னு ஒரு விரதத்தையே சொல்கிறேன் என்று சொல்லி வியதீபாத்த விரதம் என்ற ஒரு விரதத்தையே காண்பிச்சு இந்த விரதத்தை புத்திரன் வேணும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த விரதத்தை செய்யணும் அப்படின்னு இந்த விரதத்தை செய்ய வேண்டியதான முறையை காண்பிக்கிறார் ஏதாரத் பூமே வதீபாத்தே அர்ச்சிதே சலம் எச் சாது தகுத்தஞ்ச சமாச விஸ்தரேண அர்ச்சன விதி கச்சித்தும் கேனசக்யே எதா அர்ச்சதே வதீபாத்தா சவித ஸ்ரூயதாமிய அதிலிருந்து ஆரம்பித்து இந்த வதீபாத்த யோகமானது இருபத்தேழு இருபத்தாறு யோகங்களோடு இருபத்தி ஏழாவது யோகமாக சேர்ந்தது அந்த வதீபாத்த நாம யோகம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு நாம் இந்த வசீபாத்த விரதத்தை செய்யணும் அதாவது தனுர் மாசத்திலே தனுர்வியபாத்தம் அப்படின்னு வரும் மார்கழி மாதத்தில் வரக்கூடியதான வெத்திபாத்தம் அதுதான் ஆரம்பம் இந்த வெத்தீபாத்த யோகம் ஆவிர் பவித்த தினம் தனுர்வெத்தீபாத்தம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடியதான தனுர் வெத்திபாதத்தன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிச்சுண்டு ஒவ்வொரு மாதமும் இந்த வெத்திபாத்த தினத்தன்னைக்கு ஸ்நானம் செய்து காலை உபவாசமாக இருந்து தாமிர பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரையை நிரப்பணும் அதற்கு மேல் ஒரு பிரதிமையை வச்சு வெத்தி பாத்ததே நமஹா அப்படின் தான் மந்திரம் வேறு எந்த மந்திரமுமே இல்லை வெத்தி பார்த்ததே நமஹா அப்படின்னு சொல்லி ஷோடசோபஜார பூஜை பண்ணி திதிப்பு நிவேதனம் செய்து அந்த திதிப்பை முதலில் சாப்பிடணும் இப்படி ஒவ்வொரு மாதமும் செய்துன்னு வரணும் பதிமூன்று மாதம் செய்யணும் பதி பதிமூன்று வெத்திபாத புண்ணிய காலம் வரும் வருஷத்தில் அப்படி செய்து பதினாலாவது வெதிபாதம் திரும்பவும் தனுர் வெத்திபாதம் வரும் அன்றைய தினத்தில் அந்த விரதத்தை பூர்த்தி அப்படி இந்த வெதிபாத விரதத்தை செய்தால் மலடியாக இருந்தாலும் கூட ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு இந்த வெத்திபாதத்தினுடைய பெருமையை வராக புராணம் காண்பிச்சு அன்றைய தினம் பிதக்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த ஸ்ராத்தம் வெத்திபாத ஸ்ராத்தமானது நமக்கு மிகவும் பலனை கொடுக்கும் பிதிருஷாபம் பிதிருதோஷம் இருந்தால் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தினுடைய பெருமையையும் காண்பித்து இந்த தர்ப்பணத்தினுடைய பெருமையையும் காண்பிக்கிறது வராக புராணம் இதையேதான் நமக்கு தர்மசாஸ்திரமும் ஷண்ணவதியிலே சேர்த்து இந்த வெத்திபாத புண்ணியகாலத்தினுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம்